வணக்கம் ஆகஸ்ட் பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு நச்சினியின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவகோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் சக்கர திட்டத்தை தொடங்க உள்ள மத்திய அமைச்சகம் மத்திய சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் அமைச்சகமாகும் இரண்டு ராணி வகை அண்ணாசி பழங்கள் திரிபுரா மாநிலத்தின் மாநில பழமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று தானாக மடங்கிவிடக்கூடிய மருத்துவ ஊசிகளை அனைத்து மருத்துவ பயன்பாடுகளுக்கும் பயன்படுத்த உள்ள இந்தியாவின் முதல் மாநிலம் ஆந்திர பிரதேசம் நான்கு உலக பெருங்கடர்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் எட்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று அனுசக்தி விநியோக நாடுகள் குழுவின் இருபத்தி சந்திப்பு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எங்கு நடைபெற்றது இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் மத்திய உணவு இடைவேளைக்கு முன்பே சதத்தினை எட்டிய முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் யார் மூன்று அண்மையில் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் செய்திகளில் இடம்பெற்ற மேக்நாத் ஷன்போக் என்பவர் எதனோடு தொடர்புடையவர் நான்கு விண்வெளி சாதனை பெண்மணியான பெட்ரிக் வின்சென்ட் என்பவர் எந்த நாட்டைச் சார்ந்தவர் ஐந்து எந்த நாட்டு ஆராய்ச்சியாளர்களால் எபிக் அதாவது இபிஐசி எபிக் என்னும் கோல் கண்டுபிடிக்கப்பட்டது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி